சதாவசாரம்பம் சங்கராச்சாரிய மதியம் அஸ்மாச்சாரிய பரிய வந்தே குருபரம்போ முதல்ல வந்து சாந்தி பாட்டு எடுத்துக்கணும் ஓ ஆயா सर्वं சுஸ்மோ பலமிந்திரிச்சிர மா மாமனே அூ தரே யக உபனுதர்மாயி சந்தோஷாரி ஓ श्री गुभ्यो नम हरी, हरी आत्म चैतिश ना वो अम रेडिया रेडिया इन அந்த பொக்கிஷம் சொல்லிட்டான் அந்த புதையல் புதையல் சொல்லியாச்சே புதையல் சொல்லிச்சுன்னா அது இருக்கு ஆனால் தெரியாது அதுக்கு பேர் புதையல் புதஞ்சி இருக்கிறதுனால புதையல் அப்போ அது வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துறதுக்குன்னா அதுக்கு மழையெல்லாம் ஏறணும் பள்ளத்தாக்கெல்லாம் கடந்து போகணும் வேலி வரும் டெசர்ட் பாலைவனம் வரும் அதெல்லாம் கடந்து போகணும் அதுக்கப்புறம் இடையில வந்து சாப்பாடு கிடைக்காது தவிச்சு போயிடுவோம் சோர்ந்து போயிடக்கூடாது கலைச்சு போகக்கூடாது நடுவில் வந்து வீட்டு ஞாபகம் வரும் அப்போ அந்த ட்ரஸ்ட் அந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு விட்டுடுவாங்க சில சமயம் நம்மளோட கூட போகிற ஆள் வந்து அந்த பனிமுகட்டில் ஏறும்போது அப்படியே கண்ணு முன்னாடி நம்ம பிடிக்க பிடிக்க கீழே விழுந்துருவாங்க அப்படியே சரிஞ்சு போகிறது பார்க்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்காக திருப்பி நாமும் போய் விழ முடியாது ஏன்னா நான் போகணும் அந்த எடுக்கிறதுக்கு அப்போ நம்முடைய சக நண்பர்களும் நடுவில் விழுந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நாமே விழறதுக்கு சான்சஸ் இருக்குது நாமே சில சமயம் விழுந்து விழுந்து எழுந்து திருப்பி வந்துடுவோம் சில சமயம் வந்து அந்த பனிமுகட்டில் தடுத்து அப்படியே கீழே சறுக்கிண்ட போகும் அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு கல் இருக்கும் அதில் போய் கரெக்டாக இது வாங்கிடும் நாங்கள் ஒரு கிண்டி பக்கத்தில் ஒரு இது ஒரு சின்ன லேன் தான் அது வேற ஒரு த்ரில் அட்வெஞ்சர் வேறு ஸோ இந்த பாதாள சக்கடன் ஒன்று இருக்கும் அதுக்கு தூண்டி போடுவான் இந்த பலகெல்லாம் இப்படி கொடுக்க கொடுக்க வைப்பான் நடு ரோட்டில் இருக்கும் அதெல்லாம் இப்பெல்லாம் சிஸ்டம் மாறிப்போச்சு உங்களுக்கு அது பழைய சிஸ்டம் அது அதுக்காக பலகைலாம் வச்சு அது தூர க இருக்கிறது இங்கேருந்து அதை ஸ்கேட் பண்ணால் அது உள்ளார போய் விழ முடியும் அதில் ஸ்கேட்டிங் பண்ண ஸோ அதில் வந்து டபுள்ஸ் அப்படி போய் அதில் ஒரு இடி இடிச்சிது இடித்த உடனே அப்படியே ஸ்கேட்டிங் சைக்கிளோட ஓகே இந்த பெடல் என்ன பண்ணிடுது ஒரு க கருங்கல் அங்கே கொண்டு அந்த கருங்கலில் இந்த பெடல் வந்து மாட்டிக்கிச்சு நல்லா சிக்கிக்கிட்டு அதனால் நாங்கள் அப்படியே சேஃபாக பண்ணி திருப்பி எழுந்து விழுந்து திருப்பி சைக்கிளை ரெண்டு பேரை எடுத்து தூக்கிட்டு அதை திருப்பி வச்சு திருப்பி ஓட்டிட்டுரு ஸோ பாடிலாம் ஸ்கிராப் அதெல்லாம் தெரியவே தெரியாது அட்வென்ச்சர்ஸ் ஓகே டபுள் இது இது தெரியாது மாத்திரம் இல்லை தெரியவும் கூடாது வீட்டில் இருக்கவங்களுக்கு இதுக்கு கீரல் விழுந்துருக்கு இல்லையா அதுக்கு எக்ஸ்ட்ரா இது மருந்து போறது எக்ஸ்ட்ரா திட்டி வேற கிடைக்கும் அதனால அது சூட்டப்படாது ஓகே அதனால இது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண பண்ண போறோம் போ சரியாக அதனால் அதுக்கப்புறம் வந்து இதுக்காக த்ரில்லிங் அட்வெஞ்சர்ஸ் ஸோ இதெல்லாம் நடுவில் வந்து மரணத்துக்கு ஒப்பான விஷயங்கள் இருக்கும் அட்வெஞ்சர்ன்னா என்ன அர்த்தம் அட்வெஞ்சர்னா நடுவில் வந்து மரணத்துக்கு ஈடு இணையாக வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் மரணத்துக்கு ஈடு குணையான விஷயம் இங்கே என்ன அப்படின்னா நாம் இந்த பாதையிலேருந்து விலகி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த புதையலானது எடுக்க எடுக்க எடுக்க போக போக போக நாம் அவ்வளோ தொத்துக்குது பண்ணணும் ஓகே அந்த மாதிரி இருக்கும் கரெக்டா அப்படி இதை வந்து த்ரில்லிங்காக கேப்பபிளாக நிதானமாக டென்ஷன் ஆகக்கூடாது எந்த நேரத்துலையும் அதனால் நம்ம கோல் என்ன அதை போய் அடையிறது தான் இருக்கணும் அதில் சோர்வோ தயக்கமோ மற்றெல்லாம் இல்லாமல் இந்த புதையில் எடுக்கப்படும் இது வந்து நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சு கொடுத்த தொகுதியில் கடைசியில் ஒருத்தர் அங்கே கஷ்டப்பட்டு அந்த புதையில் தேடி போகும்போது என்னப்பா அந்த புதையில் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஏ அந்த புதையில் எங்கே இருக்கு தெரியுமா உன் காலு கீழே ரியலி ஆமா இத்தனை கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே காலு கீழே வச்சுன்னு நான் இவ்வளவு தூரத்துக்கு தேடிட்டு இருக்கேன் பூமிக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு போனானா ஒருத்தன் பூமிக்கு நமஸ்காரம் பண்ண ரொம்ப தூரம் யாத்திரை பண்ணிட்டானா ரொம்ப தூரம் யாத்திரை பண்ணி எங்க இவ்வளவு தூரம் யாத்திரை எதுக்கு வந்திருக்க பூமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அட நீ நிக்கிறது தாண்டா பூமி அதுக்கு அப்படியே நமஸ்காரம் பண்ணிய ஆமா நீ நிக்கிறது தான் இடதான் ஒரு ட்ரெயின்ல ஓடிட்டு இருந்தான் அவன் என்ன பண்ணா கேஷ் வந்து தௌசண்ட் ருபீஸ் கட்டு ஒரு கட்டில் தௌசண்ட் ருபீஸ் எத்தனை இருக்கும் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னா எவ்வளவு ஒன் லேக் ஒரு ஒன் கட்டு ஒன் லேக் ஓகே பத்து கட்டு வச்சிருந்தான் இப்படிலாம் எண்ணிட்டே பத்து இது வச்சுட்டு மூடிட்டான் மூடினே ஒரு பாக்ஸில் போட்டு மூடிட்டான் எடுத்து வச்சுட்டான் அவனுடைய இதில் வச்சுட்டான் எதிர்க்க ஒருத்தன் கல்லா வந்தான் அடிச்சுடான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இன்னொரு தடவை கிடைக்கும் கிடைக்காது அப்படி இவங்கெல்லாம் வந்து இந்த ஜி இல்லையா தமிழ்நாட்டில் போறப்பட்டு டெல்லிக்கு போகிறாங்க ரெண்டு ராத்திரி அதுக்கு ஜெர்னி அது ஃபஸ்ட்டு டே ராத்திரி செகண்ட் டே ராத்திரி போகும் அது இவன் வந்து இங்கே நம்ம சென்ட்ரல் செஷன்லேயே கவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுவாங்க எதிர்க்கு எதிர்க்கெல்லாம் பேசி க்ளோஸ் ஆகிடுவாங்க இவனும் க்ளோஸாக இருந்தான் இது இது பார்க்குறதுக்கு என்ன திருடங்கு இதுவெல்லாம் தெரியுமா தெரிய தெரியாது அதெல்லாம் பண்ணிவிட்டு ராத்திரி தூங்குட்டோம் அப்படின்னு அப்புறம் தான் சரி அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது ட்ரெயினில் போகும்போது அதெல்லாம் பாத்ரூம்லாம் போயிட்டு வரது எல்லாம் இருக்கிறது ஓகே அதெல்லாம் போயிட்டு வந்தான் எல்லோரும் ஓகே நைட்டு ட்ரெயின் போச்சு பன்னெண்டு ஒரு மணி ஈவினிங் தூக்கம் வரல எப்படி தூக்கம் வரும் அவன் எப்ப தூங்குவான்னு பார்த்துட்டே இருக்கான் இப்படி நமக்கு ஒரு அந்த இது வேற போட்டுமா இது பொங்கல நல்லா சுகமா வரும் அப்படியே வரும் சுகமா வரும் அப்படியே அப்படி தூக்கம் அப்படி பார்த்துட்டு இருக்கான் அவன் தூங்கி நல்லா தெரியும் அந்த தூங்கி போய் தூங்காம இருக்கிறது தூங்கிட்டு இருக்கிறது டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஆசந்து இப்படி பண்ணினா எல்லாம் அப்படி சொல்லிட்டு அவன் வச்சு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தேடனா ஆஃப் அன் அவர் ஒன்று தூவா தேடினா ஓகே தேடினா எங்க கிடைக்குது இல்லை மறுநாள் காலம்பறை எல்லாம் வந்து திருப்பி டிஃப்ரெண்ட்ல வந்து திருப்பி கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கான் அவ்வளவு கரெக்டா தேடணும் கிடைக்கல சரி இன்னைக்கு ராத்திரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி விட்டா முடிஞ்சு போச்சேன் ராத்திரியும் அதே போல தேடினா தேடினா கிடைக்கவே இல்லை மறுநாள் திருப்பி அந்த நாக்பூர்லாம் தாண்டி எல்லாம் திருப்பி வந்து திருப்பி கவுண்ட் பண்ணும் இவனால பொறுத்துக்க முடியல டெல்லி வர இனிமே ஏ படத்தை எங்க வச்ச கீழே தான் வச்சேன் நீ இன்னொருத்தர்கிட்ட தேட வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது இந்த ஆத்ம பொக்கிஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு பொக்கிஷன் இது இந்த பொக்கிஷம் எல்லா அலைஞ்சு ரிஷிகேஷ் கூட்டி போய் பெறவங்க கூட்டிட்டு போய் அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு என்னடா தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை நாம தெரிஞ்சுக்க போறோம் கடைசியில் வேண்டிய என்னன்னா நான் யார் ஊ ஆய் அப்படி நான் தெரிஞ்சுக்கிறது செல்ஃப் ரியலைஸ்மெண்ட் செல்ஃப் நாலேஜ் இருக்க நான் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கேன் கரெக்டா அதனால அதுக்கான இது ஜர்னி பிரயாணம் அந்த பிரயாணத்துல நம்ம எல்லாம் வெற்றிகரமா வந்து ஸ்மார்ட்டா வந்திருக்கோம் சுறுசுறுப்பா வந்திருக்கோம் அந்த ஜெர்னியில நம்ம களைச்சிடக்கூடாது மூழ்கிடக்கூடாது நமக்கு சகத்துல பக்கத்துல இருக்கிறவர்கள் விழுந்தார் கூட அவர்களுக்காக நம்ம வருத்தப்படலாம் துக்கப்படலாம் ரெண்டு கண்ணீர் விடலாம் அதோட அவ்வளவுதான் அவங்களோட மேட்ச் ஆக முடியாது லிப்ட் பண்ணலாம் சில சமயம் லிப்ட் பண்ணும்போது நம்மளே இழுத்துருவானா கையை விட்டுணும் கையை விடும்போது அதோகதியாக கவலைப்படக்கூடாது பிரயாணம் பண்ணணும் அந்த தொடர்ந்து பண்ணணும் ஓகே அதை அச்சு பண்ணும் அதனால இதுல இந்த கேனோ உபநிஷத்தை நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம அறிமுகப்படுத்த பண்ணணும் இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துறதுக்கு அறிமுகப்படுத்தின இது வேதா வேதாஜ் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் நம்முடைய அனைத்து விதமான செயல்களுக்கும் வேதம் தான் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் நீங்க தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் சத்துர் வேதத்தினுடைய நம்ம அடைய வேண்டியத புருஷார்த்தத்தை சொல்லி கொடுக்குறது சோ நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தை வச்சுட்டு இருப்போம் வாழ்க்கையில அந்த லட்சியத்தை முறைப்படுத்தி அழகம் கொடுக்கிறது வேதத்தினுடைய வேலை அப்ப நம்மளை அழகா எட்டு அந்த வேதம் நான்கு விதமான வேதம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் அந்த என்ன பண்றது தது பிராப்தி உபயாம் இதி வேதா அப்படின்னா என்ன விதந்தி சதுரா புருஷார்த்தான் தத் பிராப்தி அதாவது மனுஷனுடைய கொண்டு வந்து இந்த நாலு தவிர எக்ஸ்ட்ரா ஒண்ணு நீங்க விரும்ப முடியாது அப்படி அழகா வேதம் வந்து நமக்கு அது என்ன அப்படின்னா நான்கு வேதம் எது நான்கு வேதம் என்ன கொடுக்கிறது அப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ தர்ம அர்த்த காம மோக்ஷ அறம் பொருள் இன்பம் வீடு இது நம்மளுடைய வாழ்க்கையில அடைய வேண்டிய விஷயம் ஓகே அதனால இதை சொல்லிக் கொடுக்கிறது எதுவோ அதற்கு பேர் வேதம் இந்த நான்கு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது எதுவோ அதுக்கு பேர் வேதம் விதந்தி சதுராக எது நான்கு விதமான புருஷார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறதோ புருஷார்த்தான் தத்து பிராப்தி உபாய் உபயாம் பிராப்தினா அடையிறது உபயம்னா ஹெல்ப் பண்றது உபயம் நமக்கு பண்றது பிராப்தி அடையிறதுக்கான வேதகம் நம்மளுடைய நான்கு புருஷார்த்தத்தும் உதவி பண்ணி கொடுக்கிறது எதுவும் அதற்கு பேர் வேதம் அப்ப இது கிறிஸ்டீன்கா முஸ்லிம்கா ஹிந்துக்கா சொல்லுங்க மனித குலத்துக்காக ஓகே வேதத்துக்கு இன்னொரு காதலன் கேட்கறது காதலன் பரம்பரையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் ஓகே சோ, நான் ஒண்ணும் என்னுடைய குரு என்ன சொல்ல அத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அவர் என்னுடைய குரு எப்படி சொல்லிக் கொடுத்தாரு அவரு குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்லிக் கொடுக்க போறாரு ஸ்பெஷல் கிடையாது யாரு சொல்ற சங்கர் அப்படி சொல்றாரு ஓகே அதனால நம்மளுடைய பரம்பரை சங்கர் சொல்ல இந்த உபநிஷத்தை சொல்லப்படுது இந்த கேனு உபநிஷத்தை சொல்லப்படுது இது எங்களுடைய பரம்பரையில இந்த ஞான பரம்பரையில் வந்திருக்கிறது அதை உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அதை சொல்ற நீ புரிஞ்சுக்கோ இப்படிதான் என்னுடைய குருமார்கள் சொன்னாங்க அதை உனக்கு சொல்றேன் அப்படி தன்னுடைய சிஷியர்களுக்கு குரு சொல்றது அப்ப சுரியத்தை நான் கேட்டது வந்து காது வழியா கேட்டது அந்த வேதத்தை நம்ம இரண்டாக பிரிக்கலாம் இரண்டாக பிரிக்கலாம் எதனுடைய அடிப்படையில இரண்டாக பிரிக்கலாம் நம்முடைய புருஷார்த்தத்தை அப்ப இரண்டாக பிரிக்கணும் புருஷார்த்தத்தை இரண்டாக பிரிக்கணும் புருஷார்த்தம் என்ன இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புருஷார்த்தனை நாம அடைய வேண்டிய கோல் லட்சியம் ஓகே நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில அடையணும் அத அச்சீவ் பண்றதுக்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றோம் இது வந்து சிங்கத்துக்கோ புலிக்கோ ஆடுக்கோ கொசுக்கோ அந்த லட்சியம் கோல்லாம் ஒண்ணும் மனுஷனுக்கு மாத்திரம் இருக்கிறது கோல் அந்த கோல் வந்து குறிக்கோளை ரெண்டா நம்ம பிரிக்கிறோம் ஓகே அந்த ரெண்டு கோலா பிரிக்கிறதுக்கு வேதம் ரெண்டு பார்ட்டா நமக்கு ஹெல்ப் பண்றது அகைன் வேதம் ஹெல்ப் பண்றது நம்மளுடைய புருஷார்த்த புருஷார்த்தத்தை என்ன பிரிக்கிறோம் தர்ம அர்த்த காம அப்படின்னு பிரிக்கிறோம் பிரித்து அதுக்கப்புறம் மோட்சத்தை பிரிச்சிடும் சரி அப்ப தர்ம அர்த்த காமத்தை நமக்கு லீட் பண்ணி கொண்டு போற வேதத்தினுடைய பகுதிக்கு பேரு வேத பூர்வம் மோட்சத்துக்கு போற பகுதிக்கு பேரு ஞான வேதாந்தம் ஓகே அப்ப வேதாந்தம் மோட்சத்து போறது வேதப்பூர்வம் என்றது நம்முடைய மெட்டீரியல் லைஃப் ரிலீஜியஸ் லைஃப் கொண்டு போறது சரி அப்ப வேத பூர்வகா வேதாந்தா வேதபூர்வக என்ன வேத பூர்வகன்றது பிரயஸ் வேதாந்தம் என்றது ஸ்ரேயஸ் நம்ம கோல டெக்னிக்கலா ரெண்டு வார்த்தையில கொண்டு போகலாம் என்ன கொண்டு போலாம் பிரயஸ் அண்ட் ஸ்ரேயஸ் பிரயஸ் அண்ட் பிரயஸ் இன்பம் நன்மை இன்பம் நன்மை நமக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் ஒண்ணு போல தெரியும் எதெல்லாம் இன்பம் கொடுக்குறதோ அது நன்மை நினைச்சு இருக்கும் இன்பம் கொடுக்கிறது எல்லாம் நன்மை ஆகாது தீமை கொடுக்கிறது எல்லாம் இன்பம் ஆகாது ஓகே அப்போ இன்பம் என்றது வேற நன்மை என்றது வேற சிலது நமக்கு கஷ்டம் கொடுக்கும் ஆனா அது வந்து ஹெல்த் சிலது இன்பம் கொடுக்கும் ஐஸ்கிரீம் இன்பம் கொடுக்கும் ஆனா அது தீமை ஓகே அப்ப பிரயஸ் இன்பம் சிரேயஸ் நன்மை நன்மையில கஷ்டம் இருந்தாலும் அது தீமையாகாது அதுதான் நன்மை சொல்லட்டுமே நன்மையில கஷ்டம் இருந்தாலும் தீமை கொடுக்காது இன்பத்துல அது சுகம் கொடுத்தாலும் அதுல தீமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது புரியுதுல அப்ப சிரேயஸ் பிரயஸ் அப்ப யாரு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அதுல எந்த விதமான வில்லங்கும் இப்போ இந்த பிளாட் எடுத்துக்கோங்க இந்த பிளாட் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒண்ணும் இருக்காது வில்லங்கள்லாம் இருக்காது சட்டபூர்வமா இருக்கிறது நீ என்ன செலக்ட் பண்ணுவா சாதாரண பிளாட் வாங்குறவன் வில்லங்கள்லாம் இல்லாம அதுல பர்ஃபெக்டா இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் நீங்க இதை இதை எடுத்துட்டீங்கன்னா இந்த பிளாட் எடுத்துட்டீங்கன்னா கோர்ட்டும் கைமா சுத்தணும் அவ்வளவுதான் நீங்க பணத்தை கொடுத்துட்டு கோர்ட்டும் கைமா சுத்தணும் வேற ஒண்ணும் கிடையாது நத்திங் ஒரே அப்படி சொன்ன அடி முட்டால் கூட இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் தெரியாம வேணா மாட்டிக்கலாம் விஷயம் தெரிஞ்சவன் பர்ஃபெக்ட் பிளாட்டு கொஞ்சம் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் வாங்கிடுவான் புரியுதுதான் அப்ப பிரயஸ் அண்ட் ஸ்ரையஸ் யசு ஏன் எல்லாரும் போறாங்கன்னா இந்த சிரேய பத்தி ஐடியா இல்லை ஓகே ஐடியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது புரியறது இல்லை அதனால எல்லாரும் பிரயசுக்கு நாடி போயிட்டு இருக்காங்க சிரேயஸ்பத்தி தெரியறதே இல்லை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை தெரிஞ்ச கொஞ்சம் பேருக்கும் கூட அதுல போறதுக்கான தெம்பு தெராணி இல்லாம போயிடுறது போட்டோம் அப்ப வேதப்பூர்வ நமக்கு வந்து என்ன பண்றது வேதப்பூர்வம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஏன்னா வேதம் இல்லையா அவ்வளவு தூரத்துக்கு சுலபமா டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது அப்போ வேத பூர்வம் என்ன பண்றது நமக்கு மூணு விஷயத்துல வேத பூர்வத்தை நம்ம அடையிறதுக்கான சொல்லலாம் அது என்ன அப்படினா, காய்க்க வாச்சிக்க மானசிக்க அந்த மூலயமா அடைய வேண்டியத மூணு விஷயத்தை அடையலாம் எது பிரயஸ் நாம் அடைய வேண்டிய எதெல்லாம் சுகம் நினைக்கிறோமோ அது அடையணும் என்ன அடையணும் மூணு விஷயம் உபாத்தி பலம் பலம் அடையணும் விஷய பலம் அடையணும் லோக பலம் அடையணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நம்மளுடைய உடம்பு இந்த உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் சில பேருக்கு பலகீனமா இருக்கிறது இல்லையா சில பேருக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது இந்த உடம்பு உபாத்தின்னு பேரு இந்த உடம்பு சில பேருக்கு பிறக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது சில பேருக்கு பிறக்கும் ரொம்ப வீக்கா இருக்கிறது அதெல்லாம் கர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது கர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது கர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த குழந்தை வந்து பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்முடைய இந்திரியங்களும் கரெக்டா இருக்கணும் கண்ணு சரியா இருக்கணும் காது சரியா இருக்கணும் மூக்கு சரியா இருக்கணும் நாக்கு சரியா இருக்கணும் ஸ்கின் சரியா இருக்கணும் கை வந்து இட்லி தோட்டம் வாய்க்கிட்ட கொண்டு போற மாதிரி இருக்கணும் கை ஓகே வேற மாதிரி கை இருந்தா கஷ்டம் ஓகே கரெக்டா இட்லி வாய்க்கு கொண்டு போகாம இருந்தா அந்த கையை என்னோஜனம் கை கொஞ்சம் இப்படி திருப்பிட்டான்னு வச்சுப்பான் கர்மத்தோட இம்பார்ட்டண்ட் கை இப்படி திருப்பிட்டா இப்படி உள்ள கையெல்லாம் இருக்கிறது பார்த்திருக்கேன் ஓகே நமக்கு இப்படி வச்சிருக்கேன் கையை இப்படி மாத்திரம் இப்படி மடக்கிற மாதிரி வச்சிருக்கான மடக்கிற மாதிரி இல்ல திருப்பி நீட்டுற மாதிரி வச்சிருக்கான உங்களுக்கு தெரியுது இல்லை இதுல நமக்கு இவ்வளவு பலன் கொடுத்துருக்கான் பகவான் இதெல்லாம் நீங்க செஞ்ச கர்ம பலன் ஓகே கர்ம பலன் அந்த கர்ம பலன் மூலியமாக நமக்கு இந்த விஷயம் அடையலாம் ஓகே அப்போ இதுக்கப்புறம் என்ன இந்த நமக்கு வந்து இந்த காது கேட்கணும் இப்ப வந்து காது கேட்கல சரஸ்வதி மாதாவை நேரா வந்து வீணா கச்சேரி பண்ற வச்சுக்கோ வீண கச்சேரி என்ன கச்சேரி யாரு பண்ணினா என்ன அப்படியே இருப்பான் ஒருத்தர் கச்சேரி பண்ணிட்டு இருந்தாரு கச்சேரி பண்ணிட்டு இருந்தா எல்லாம் தூங்கி போயிட்டான் ஒருத்தர் மாத்திரம் அப்படியே இருக்கான் மாத்திரம் நல்லா கேக்குறா முடியும் புரிஞ்சுதான் ஓ அந்த ஒரு ஆளம் ப்ராப்ளம் உபன்யாசகர் எப்படி இருப்பாரு பாவம் அதனால ஏ காது போச்சுன்னா சப்த பிரபஞ்சம் முழுக்க போச்சு மொத்தம் அஞ்சு விஷயங்கள் இருக்கிறது நம்ம உலகத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஐந்து விஷயம் இருக்கு ஐந்துல ஒன் பிப்த் அவுட் நீ எ கத்திரி கோபாலும்ப்தலர்ஸ் இந்த இந்திரியங்கள் நமக்கு இம்பார்ட் ஓகே அனுபவிக்கக்கூடிய உலக விஷயங்கள் சுகங்கள் இருந்தாலும் என்னுடைய விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய இருக்கணும் அப்படின்னா எனக்கு கண்ணெல்லாம் கரெக்டா இருக்கிறது காதலாம் கரெக்டா இருக்கிறது கரெக்டா இருக்கிறது சாப்பிடறதுக்கு வேண்டிய அந்த விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்கணும் என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸும் கரெக்டா இருக்கணும் சென்சஸ் சரியா இருக்கணும் இந்த சென்சும் அந்த விஷயமும் கரெக்டா இருக்கணும் அது இல்லைன்னா நமக்கு அது யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் இருந்து நல்ல பதார்த்தங்கள் இருந்து சாப்பிடும்போது ஒரு கால் அலோ பினிஷ்ட் இந்த பதார்த்தம் இருக்கிறது கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கிறது ஆல் சென்சஸ் இருக்கிறது அந்த ஒரு பூன் கால் நம்ம சாப்பிட முடியாது சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு டிஸ்டர்பன்ஸ் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா இந்த ஃபைவ் சென்சஸ் யூஸ்லெஸ் இந்த பைவ் விஷயாஸ் யூஸ்லெஸ் அப்போ நமக்கு நல்ல பலன் இருக்கணும் ஓகே அப்போ விஷயங்கள் வெரி இம்பார்ட்டன் அப்ப பகவான் நமக்கு இந்த விஷயங்களா கொடுத்து அனுபவிக்கிறதுக்கும் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கானே ஓகே இதெல்லாம் எது பேஸ் கர்மத்துடைய பேஸ் ஓகே அப்ப நம்ம இந்த கர்மத்தை எவ்வளவு எவ்வளோ பர்ஃபெக்டா பண்றோமோ வேதத்தில் சொல்றபடி தர்மத்தோட கர்மத்தை பண்ண பண்ண காய்க வாட்சிக்க மானசிக்க கர்ம காயிக்க கர்மா பண்றத விட ரொம்ப பவர்ஃபுல் வாட்சிக்க கர்மா வாட்சிக்க கர்மா ஸ்லோகம் பாராயணம் இதெல்லாம் பண்ணீங்கன்னு மோர் பலன் கிடைக்கும் விஷ்ணு சகஸ்திர நாம படிச்சுட்டே இருந்து நல்ல பலன் கிடைக்கும் கந்த சஷ்டி படிச்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அந்த வாட்சிக்க காயத்துல போய் கோயிலை சுத்திட்டு கொடுத்துக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அந்த மந்திரத்தை நல்லா திருப்பி திருப்பி உச்சாரணம் பண்ணி அதுல பண்ணீங்கன்னா மோர் பலன் மோர் பலன் என்ன கிடைக்கும் இன்னும் பவர்ஃபுல்லா பாடி கிடைக்கும் ரிலேஷன் கிடைக்கும் அபார்ட்மெண்ட் கிடைக்கும் அதிகம் கிடைக்கும் அதை விடசிகமா குட் ரிலேஷன் கிடைக்கும் அதாவது நம்ம வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றபடி கேப்பா இப்ப கேட்கறது இல்ல மானசிங்க பூஜை பண்றதில்ல அதை நம்ம இன்னும் அந்த கருமத்தை இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் பண்ணணும் அதுவும் மனசிக்க கருமா இதெல்லாம் நமக்கு வந்து பலன் லோக மூணாவது பலன் லோக இந்த லோக வந்து இந்த ஜென்மத்தில் மாத்திரம் இல்லை இந்த வந்து கிரீன் கார்டு கிடைக்கிறது மேல போயிட்டோம்னா மேல வந்து நமக்கு பிளாட்லாம் கிடைக்கும் இந்திரலோகத்தில் இருக்கு அங்க மேல சந்திர லோகம் இருக்கிறது வந்து இன்னோலோகா இருக்கிறது ஏழு ஆறு லோகம் நமக்கு மேல இருக்கிறது அங்க லோகத்தெல்லாம் சீட்டு கிடைக்கும் நமக்கு மானசிக கர்மமா பண்ணிட்டோம்னா அப்ப எல்லாமே கர்மா பேஸ்ட் இருக்கு கர்மா பேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒய்ஃப் அழகான ஹஸ்பண்ட் அழகான சில்ட்ரன் அழகான ரிலேஷன்ஷிப் எல்லாம் பியூட்டிஃபுல்லா அமையும் நல்ல பிளாட்டு கிடைக்கும் அதுல காத்து வரா இருக்கும் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் பிரார்த்தம் ஒரு மாதிரி கர்மா பண்ணிருந்தோம்னா கடைசியா அங்க ஒரு மூடு முடிவிடுவான் அப்படியே காத்து வர பகுதியா இருந்தா கூட அந்த ஜன்னெல்லாம் இருந்தா கூட அந்த பயம் மோத்தல முடிக்க முடியாது பலன் புரியுதுல கருமா எங்கெல்லாம் நமக்கு இப்படி எல்லாம் நல்லபடியா எல்லாம் கிடைச்சுக்கோ கர்மத்தினுடைய பலன் அப்ப கர்மா நம்ம பர்ஃபெக்டா பண்ணியாகணும் அந்த கர்மத்தினுடைய பலன காய்க்க வாச்சிக்க மானசிக்க கர்மாத்தனால நமக்கு மூணு விதமான பலன் கிடைக்குப்பான் நல்ல உடம்பு நல்லா கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து விஷயத்தான் அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது விஷயத்தை அனுபவிக்கூடியம் வரைக்கும் நமக்கு வந்து இதுவெல்லாம் கிடைக்கும் லோகம் லோக பலன் இருக்கு இதெல்லாம் கர்மத்துடைய பலன் ஓகே இன்னது அப்படி இப்படி கொண்டு போயிடுவோம் இருக்கு கர்மா பண்றதுக்கு சரி இந்த வேத பூர்வத்தில் அனைத்து நல்ல ஆரோக்கியமான உடம்பு ஆரோக்கியமான உறவு ஆரோக்கியமான எல்லா விஷயம் கிடைச்சாலும் அதுல கொஞ்சம் குறை இருக்கு கொஞ்சம் குறை இருக்கு குறை இருக்கிறது அந்த குறை இருக்கிறது அந்த குறையில நமக்கு இந்த வேதம் இருக்கிறத அது ரொம்ப ஆனஸ்டி சில பேர் ப்ராடக்ட் என்ன பண்ணுவான் இது மாத்திரம் சொல்லுவான் பழம் வைக்கிறான பழம் அழுகின் படத்தை போட்டுவான் நம்ம பாரதியார் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரணும் பொய்யகல தொழில் செய்து யோகம் பயிலணும் அப்படின்னு இருக்காரு அவருக்கே கூட போட்டுருவான ஊருக்கார அந்த மாதிரி நம்ம வந்து இதுல பிசினஸ் அது இப்ப அமெரிக்கன் பிசினஸ் வந்து ரூபாய்க்கு வாங்கினா நூறு ரூபாய்க்கு பாருங்க அது சாமர்த்தியமே கிடையாது அப்படி எல்லாம் வெரி ஆனஸ்ட் வேதா இருக்க அது ஏ இருக்கிற விஷயம் உனக்கு சொல்றேன் அதே அதுல டிஃபெக்ட் இருக்கு ஓகே ஆனஸ்டியா சொல்றது வெரி வேரி எந்த நூல் அப்படி சொல்லாது ஒரே நூல் எங்கள் நூலை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பரலோகத்துக்கும் கீழ் நோக்கத்துக்கும் லோலோன் அலையலாம் அப்படின்னு சொல்றது அப்படி நூல் கிடையாது இதுல டிஃபெக்ட் இருக்குதா கம் டம் அப்படி சொல்லிக் கொடுக்குறது அதனால இதுல இதுல குறை இருக்கப்பா சோ நீ இதுலயே போய் இன்னைக்கு காய்க்க வாச்சிக்க இதெல்லாம் பண்ணிட்டு இந்த கர்மத்திலேயே ஈடுபட்டேன்னா வாழ்க்கையில எப்படி நீ முன்னேற முடியும் இதை உயர்ந்த நிலைக்கு வா அதனால பாலஸ்தாவது கிரீட்டா சக்தகா கருணி சக்தகா விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகா பரே பிரம்மணி கோபின சக்தகா பரே பிரம்மணி கோபின சக்தகா அந்த பிரம்மத்துக்குன்னு வர்றதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு நேரம் எங்கப்பா இருக்கிறது அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நேரமே கிடையாது சின்ன வயசுலாம் ஓடி ஆடி விளையாடுறதுலயே போயிடுது வாலிப வயசு வந்தா வேற போய்க்கும் போயிடுது புத்தி கெட்டு போச்சு புத்தி கெட்டு போச்சு அப்படி புத்தி கெட்டு போறது அதனால வயசாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு எப்பயும் கவலை கவலை இல்லைன்னா ஒரு புகாம் போட்டு கவலைப்படுறது நிறைய பேர் வீட்டுல அவங்க மரும பையன் எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு ஏமா கவலை எல்லாம் இருக்க அது தாண்டா கவலை ஆல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மாவ எதுக்கும் ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனம் இல்லாம கவலைப்பட்டு இருக்குது இது பெருசாகும்போது அதே மாதிரி கவலைப்படும் இதுதான் அப்ப நீ சின்ன வயசுலயே ஏதாவது பண்ணி கண்ணி ட்ரைனிங் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த வயசான நேரம் வந்து அலங்காரமா இருக்கும் அழகா இருக்கும் அதுக்கு ட்ரைனிங் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் எல்லாம் இருக்கும் நமக்கு தெரியும் பிராக்டிகலா எல்லாம் இருக்கும் ஒரு கவலை ஒரு பொறுப்பு கிடையாது அடாடா நமக்கு அப்படி விட்டுட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுவான் நமக்கு ஆனா அவங்க ஹோம் ஒர்க் போட்டு டேன் டூப்டி போட்டு கவலைப்படுவாப்பாரு காலையில ஒரு கவலை மத்தியானம் ஒரு கவலை இந்த வீட்டில் யார் என்ன கவனிக்கிற நான் ஜடம் மாறி இருக்கேன் யாராவது வந்து நம்மளான்னு விட்டுட்டா நல்லா இருக்கும் ஒரு பயனும் சந்தோஷமா இருக்கும் அப்படி ஒரு கவலைப்படுவா இந்த கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி முளைச்சிருக்க பையன் இதெல்லாம் பாட்டிருக்கா என்ன அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் சிந்தா சக்தகா பரே பிரம்மணி கோபின நம் ஊராலித டிரான்ஸ்லேட் பண்ண அழகா பள்ளி விளையாடலில் துள்ளி விளையாடுவது பால வயதான பொழுது பஞ்சு நிகர் மங்கையரின் கொஞ்சு மொழி தேடுவது பருவ வயதான பொழுது ஓகே தெள்ளி வரும் யோசனைகள் தேறு வரும் சிந்தனைகள் தேருவது என்ன பொழுது தேகம் விட பற்கள் விட கண்கள் விட முதுமை அது சேர்ந்து துடிக்கின்ற பொழுது என்ளவும் கண்ணனிடம் எண்ணம் இல்லை உன் பிறவி எவ்வழியில் என்ன பயனை ஏற்புகும் நல்லவனை ஊற்றவனை வெல்பவனை அழகுபடுத்தும் பாடு மனமே பாடு கண்ணதாசன் பாடுபுல்லேஷன் விளையாட்டுல போயிட்டு வாலிபா பருவத்தில் பருவம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் கிண்டல் அடிக்கிறது எல்லாம் போயிட்டு வயதான காலத்தில் சிந்தனையில் இந்த பரபிரமத்தில் அதை பின்பற்றி அதுக்காக சத்சங்கத்தில் போறதுக்கு நேரம் கிடையாது நேரம் கிடையாது ஓகே யாருக்கு இது வெறும் சிந்திக்கிறவர்களுக்கு விவேக புருஷர்களுக்கு நேரம் கிடைக்கும் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணஹா அப்படி சொல்றது இது பிராமணர்களுக்கு மாத்திரம் தான் வரும் எந்த மாதிரி பிராமணர்களுக்கு விவேகி விவேகேசி கொட்டு பிராமணஹா அவிவேகேசி கொட்டு அப்பிராமணா இப்ப நாமல்லாம் யாரு ஆலார் பிராமண எதுன்னா இங்க வந்து நம்ம இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அதனால அப்பதான் வந்து நம்ம மாறியிருக்கோம் அப்போ சிந்தனை உள்ளவர்களுக்கு மாற வேண்டியது ஓகே அதனால இங்க பகவான் என்ன சொல்றாரு மனுஷியானாம் சகசிரேசு மனுஷியானாம் சகசிரேசு ஆயிரக்கணக்கான மனிதர்களில் கச்சித் சித்தையே கட்சி சித்தே யாரோ ஒரு சிலர் வந்து என்னை அடைகிறார்கள் என்னை சிந்திக்கிறவர்களே ஒரு சில பேர் அதுல யாரோ ஒருத்தர் என்னை வந்து எடுக்கிறார்கள் பகவான் ஓகே சித்தையே எதத்தி என்னை அடைய முயற்சிக்கின்றனர் முயற்சி அடை முயற்சி பண்ணணும் சில பேர் தான் அதுல கொஞ்சம் பேர் தான் அதனால நமக்கு வந்து கிளாஸுக்கு எவ்வளவு பேர் வருவோம் ஓகே ஆனா ஆச்சரியம் என்னன்னா முண்ட இந்த கேனோ படிக்கிறதுக்கு எண்பது பேர் வந்திருக்கும்னா மூணு நாள் தங்கி நீங்க பாரதம் எப்பயும் புதுமையோடு இருக்கிறது என்ன மெக்காலும் அவன் தாத்தா வந்தாலும் இதை தோற்கடிக்க முடியாது ஏன்னா இது சத்தியம் இது நம்ம பண்றது சத்தியம் அதனால இது கிடைக்கிறதுப்பா அப்படி சிந்தனை பண்ணி பரீட்ச லோக பண்ணி விவேகி ஆகி வந்த நீங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த கருமத்தில் உபாயம் இருக்கிறது இந்த உபாதி கொடுத்திருக்கிறது நல்ல லோகம் கிடைக்கிறது நல்ல ரிலேஷன் கிடைக்கிறது அப்டு சொர்க்கோகம் வரைக்கும் போலாம் எல்லாம் கிடைக்கட்டும் அதுல குறையும் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறவன் விவேகி அப்ப இந்த குறை நிறைய இருக்கிறது நம்ம மூணு மாத்திரம் மூணு மூணா பிரிச்சுக்கலாம் மூணு விதமான குறை இருக்கிறது இதுல கருமத்தில் நீ செய்யக்கூடிய கர்மத்தில் அர்த்த காம தர்மத்தில் மூணு விதமான குறைகள் இருக்கிறது மூணு விதமான டிஃபெக்ட் இருக்கிறது என்ன டிஃபெக்ட் இருக்கிறது நம்பர் ஒன் துக்க மிஸ் துக்க மிஸ் நீ எது பண்ணினாலும் அதுல துக்கம் இருக்கிறது எது பண்ணினாலும் துக்கம் இருக்கிறது துக்க மிஸ் ஓகே இந்த துக்க மிஸ் இதுல இது யோகமும் பிராப்ளம் ஷாமமும் ப்ராப்ளம் யோக சேமம் உங்களுக்கு லெட்டர் வந்து நான் கூட நிறைய ஒண்ணு புரியலீச்சர் தேவரீர் மாமா ரொம்ப அழகான வார்த்தை மாமா இருக்கு அழகா இருக்கு தேவர்கள் போன்ற இவனை அவடையெல்லாம் சொல்லியிருப்பான் பண்ண வந்து அறிவு நலம் அப்புறம் வந்து கீழே நீ போன கடன் வாங்கி கொடுக்கலாம் இதுல வந்து யோகமும் கஷ்டம் யோகம்னா அடையிறது அடையிறது எவ்வளவு கஷ்டமோ அத சேவ் பண்றது அதை திருப்பி மெயின்டைன் பண்றதுக்கு அது கஷ்டம் அதுதான் அப்போ இது வந்து யோகம் துக்கம் துக்கம் கிடையாது துக்க தரம் துக்க தமம் அப்படின்னு சூப்பர் டிகிரி அந்த வெற்றி மெயின்டைன் பண்றது இருக்க ரொம்ப டிபிகல்ட் அடையிறது எவ்வளவு கஷ்டப்படுமோ அதை விட ஒன்னுத்தை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே அதிருப்திகரம் அதிருப்திகரம்னா ப்ளவா ஹேத்த அதுட்டா யஜ் ரூபா அஷ்டாத்தோகரம் ஏஷு கர்மா ஏதே ஸ்ரேயோ அபினந்தி மூடா ஜரா மருத்தும் அப்பிய கிளா பண்ணுங்க அவளுக்கு ஒரு ஸ்டூடெண்டாவது இருக்கான்னு ஒரு சந்தோஷம் முன்னாடி சொல்லு சொல்ற ஒன்னும் எல்லா கர்மம் வந்து பரிசின்னம் எவ்வளவு அடைஞ்சாலும் ஒன் குரோர் செக் கொடுத்த ஒன் குரோர் ஒன்லி ஓகே தௌசண்ட் குரோட் ஒன்லி ஓன்லி நான் லிமிட்டெட் சரி எனக்கு பண்றேன் லிமிட்டெட் தான் குளோபியல் லிமிட்டெட் இன்டர்நேஷனல் கம்பெனி இன்டர்நேஷனல் கம்பெனி போடுவான்னு வச்சுக்கோ சோ அண்ட் சோ அசோகா இன்டர்நேஷனல் கம்பெனி லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் ஓகே Under thousands of crores, millions of crores, trillion, one leg. Then limited. Adhirptikaram. Number two, adhirptikaram. So, that is what we are doing. It is what we are doing. Not complete. That is why I tell you, I am a human being. I tell you, you are doing what you are doing. இது பிரயோஜனப்படாது அதனால கர்ம பல இருக்க அதிருப்திகரத்துவம் துக்க மிஷிரதம் அதிருப்திகரத்துவம் பந்தகத்துவம் என்ன நம்மளை பலகீனப்படுத்துறது கேட்டுக்கிட்டே இருந்தோம் காது பலகீனம் ஆகிடும் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு போயிடும் போயிடும் இந்திரிய சுகங்கள் அனுபவிக்கும் போது கடைசில என்ன செய்ய கடைசியில் அர்ஜுனுக்கு அவன் சக்தி இல்லாம பயன்படுத்துறோ அந்த அது ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அதுல நம்ம எஸ்கேப் ஆக முடியல திருப்பி அதை செய்யத்தோணும் திருப்பி அதை செய்யத்தோணும் ஒரு அல்ப வந்து அல்ப ஸ்வீட் வச்சுக்கோங்க ஸ்வீட் ஜிலேபி ஜிலேபி அது நார்த்து ஜாங்கிரி சவுத்துனா ஜாங்கிரி நார்த்துனா ஜிலேபி இந்த ஜோங்கிரி இருக்குன்னு ஜாங்கிரி சாப்பிட்டேன் சுகர் வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வீணா போய் டென்ஷன் ஆகி சுகர் வச்சிருக்க ஓகே இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த சுகருக்கு அந்த ஜிலேபி அந்த ஜாங்கிரிக்கு நான் இவரது இன்சுலின் இந்த ஏத்தே குட ஏத்து குட மண்டோ ஓகே பந்தகத்துவம் அது வந்து வித்ரோயல் உன்னை இவ்வளவு அடிச்சு உதச்சு பண்ணினா கூட உனக்கு வந்து அந்த அந்த அடிமப்படுத்துறது நான் விடணும்னு தான் நினைக்கிறேன் ஏ அதை நீ பிடிச்சிட்டு இருந்தேன்னா உன்னால விட முடியும் அது உன்னை பிடிச்சதுன்னா விட முடியாது அவளை தான் ஓகே இவன் அந்த மது கோப்பைய இவன் பிடிச்சிருந்தானா எப்ப வேணா விட்டுள்ள சப்போஸ் அவன் அதை பிடிச்சுக்கோ இதுல அங்க ஒரு இது இந்த இது வரும் இந்த சாது அப்படியே ஒரு கம்பளியில புரட்டி போடுவான் கம்பளி சாது வந்து கம்பளியை வச்சு ஆத்துல விட்டுருவான் கங்கையில கங்கை அந்த பக்கம் ரிஷிகேஷ் ஊத்திரகாசி எல்லாம் அப்படி விட்டுருவாங்க அப்படியே ஆத்துல போயிடும் இந்த ஆறு என்ன பண்ணும் அப்படியே அரிச்சரிச்சு அது மயமாக்கிடும் டர்டி ஆக்காது கங்கைக்கு அவ்வளவு பவர் அதனால அந்த காலத்தில் வந்து ஒரு கம்பளி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் உடனே அந்த கம்பளி பிடிக்கிறதுக்காக ஒரு சாது ஒரு அட்டை அடிச்சு அந்த கம்பளியை பிடிச்சிடும் ஒரே சந்தோஷம் பிடிச்சிட்டாரு அது இருக்குது எனக்கு கம்பு வேண்டா விடு இழுத்துட்டு போடு அடுத்துல பார்த்தா அது கரடி கரடி ஒண்ணு தண்ணியில மொதந்துன்னு வருது இவன் கம்புளின்னு சொல்லிட்டு கையை விட்டாம் பாரு சரி வேண்டான்னு விட்டுட்டான் வேண்டான்னு நினைச்சு விட்டா இப்ப விட அது இழுக்கிறது கரடி கதையாடுச்சது இப்படிதான் நாம ஒன்னா போய் ஆரம்பிக்க போயி அதுல டேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு விட முடியல என்ன மனசு பேத மனசு உடம்பு முடியல அது வேற இவர் வேற அது வரை லாஜிக் வேற சொல்ல செத்து போற உடம்பு என்ன சாப்பிட்டா என்ன இது வேற லட்சணம் வேற அதனால இங்க என்ன சொல்ற நியாய ஆத்மா பலகீனேனே லப்யா ஆத்மாவை ஒரு நாளும் அடைய முடியாது ஆத்மாவை நம்மளை பலகீனப்படுத்த பந்தக பந்தப்படுத்தி பலகீனப்படுத்தணும் இது விஷய சுகங்கள் கர்மத்துல அனுபவிக்கின்ற சுகங்கள் நம்மளை பந்தப்படுத்தது இதெல்லாம் வந்து கர்ம பலத்தினுடைய விஷயம் அப்போ இந்த இதுல வந்து சுகம் வந்து இருக்கிறது நஷ்டம் நிறைய இருக்கிறது ஓகே இது நிறைய பேருக்கு தெரியுறதில்ல வெளி உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியுதுல நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது இல்ல எத்தனையோ ஜென்மத்தில் ஒரு ட்ரைனிங் ஆகி அது சாஃப்ட்வேர் உள்ள இருக்கு அது புரிஞ்சுன்னு நம்ம இங்க வந்து இருக்கோம் நம்ம அதனால இதுல இருந்து நமக்கு வந்து வாழ்க்கை என்றது ஒரு போன் கால் கூட நமக்கு துக்கத்தை கொடுக்கிறதுக்காக இருக்கிறது எது வேணா எங்க வேணா ஆக முடியறது சப்போஸ் எதிர்பார்த்தா கூட பிரச்சனை இல்லை எதிர்பார்க்க உல்டாடுச்சுன்னா நம்மளால சட்டன கீழே வந்துடும் அதனால வந்து நமக்கு விஷய சுகத்தில் இருக்கிற ப்ராப்ளம் கர்ம ஓகே அப்போ இந்த கர்ம காண்டம்ன்றது மெட்டீரியல் லைஃப் உலகாயுத வாழ்க்கைக்கு வேண்டிய அர்த்த காம ரிலிஜியஸ் லைஃப் வந்து தர்மத்துக்கு கொண்டு வரது இந்த ரெண்டு வாழ்க்கையும் நமக்கு என்ன கொடுக்கிறது கர்மத்தை பண்ணி எல்லா விதமான பிரயோஜனமும் அடையலாம் நம்பர் ஒன் அது எப்படி கர்மம் பண்றது கர்மத்தை வந்து தாய்க்க வாச்சிக்க மானசிக்க கர்மமா பண்ண பண்ண நிறைய பலன் நமக்கு கிடைக்கும் முதல்ல அதுதான் செய்யணும் செகண்ட் நாம என்ன பண்ண போறோம் அந்த காணிக்க வாசிக்க கர்மத்தினுடைய பலன் என்ன உபாத்தி பலன் நல்ல ஆரோக்கியமான உடம்பு ஆரோக்கியமான மனசு ஆரோக்கியமான ரிலேஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் அப்புறம் விஷய பலம் விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய நமக்கு எல்லா சுகம் கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல ஏற்பாடு எல்லாம் கிடைக்கும் இது விஷய பலம் மூணாவது என்ன லோக பலம் லோக பலம் நம்ம இருக்கிற லோக்கல்ல வீடு அபார்ட்மெண்ட்ல இருந்து மேல சொர்க்கம் வரைக்கும் எல்லா லோகத்துக்கும் நமக்கு கிடைக்கும் எது கர்ம பலம் இதெல்லாம் ஞானத்துல கிடைக்காது ஞானத்துல வந்து சொர்க்கம் ஒன்னும் கிடைக்காது ஓகே நீங்க சைக்கிள்ல போன சைக்கிள் தான் போய் ஆகணும் ஒன்னும் கிடைக்காது மோட்டிவேஷன்லாம் ஒண்ணும் பண்ணாது அதனால கிளாஸுக்கு போய் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் மனுஷு அமைதி கண்டா மனுஷ அமைதியில்தான் இருக்கிறது சீக்ரெட்டு அதனால அப்ப கர்ம பலம் வந்து நமக்கு லோக பலம் வரைக்கும் கிடைக்கிறது கர்ம குறை என்ன இந்த கர்ம பலத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சமா துக்கிரிதம் என்ன வேணா பாருங்க சுவாமிஜி குருஜி நீங்க வந்து சரியா தப்பா சொல்றீங்க நீங்க நீங்க வந்து சரியா தப்பா சொல்றீங்க அர்த்தம் தப்பா வந்து கரெக்டா சொல்றேன்னு அர்த்தம் நான் குறையே இல்லாத சுகம் சொல்றேன் ஒரு கர்ம சுகம் ஒண்ணு இருக்கிறது அப்படின்னா சொல்லிட்டீங்கன்னா போறே துக்க மிஸ் உங்களுக்கு துக்கம் சொன்ன சொல்ல வேதம் நீ கர்மம் பண்ணலாம் துக்கமா போடுவே இதுவா போடுவேன் அப்படிலாம் சொல்ல அப்புறம் கர்ம காண்டி பர்சன்ட் பீப்பு ஒரு காலத்துல திருப்தி பண்ண முடியாது நீங்க நீங்க மனுஷால உங்க வீட்டு மனுஷால்தான் கொடுத்து திருப்தி பண்ணுவீங்க எவ்வளவு திருப்தி பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க திருப்தி பண்ணாது அதிருப்தி வெளிக்காட்டுவாங்க என்ன பெருசா பண்ணிட்ட என்ன பெருசா ஊர்ல உலகத்தில் இல்லாத பண்ணிட்டு நீ எனக்கு அப்படி எவ்வளவு பண்ணினாலும் அது குறை ஓகே அது ஒரு விஷயம் செகண்ட் விஷயம் வந்து பந்த கத்துவம் ஒண்ணு நம்ம இது இதுல பிரயோ பிரயோஜனம் பண்றோமோ பிரயோகம் பண்ணுமா அதுவே என்ன விட முடியாத அளவுக்கு அதுல பந்தமாகி அதுவே என்ன பலகீனப்படுத்திடுது ஓகே அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த மூணு குறை வந்து சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது பெரும்பான்மையான ஜனங்களுக்கு தெரியாது இது யாருக்கு தெரிய வரும் விவேகிக்கு தான் அந்த விவேகி தெரிஞ்ச உடனே தோஷ இதுக்கு என்ன செய்யணும் இதை ஃப்ரீ பண்றதுக்கு மூணுல இருந்து ஃப்ரீ பண்றோம் தோஷ ரகிதக புருஷார்த்தகா சாத்தியா கிம் இந்த மூணு தோஷமும் இல்லாத சாத்தியம் ஏதாவது இருக்கா இப்ப சொல்லிட்டு வந்தீங்களே அப்படி மூணு குறையும் இல்லாம கஷ்டப்படாம அப்படி பர்மனண்டா இருக்கிற சாத்தியம் இருக்கா ஆப்டர் தட்டி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணிய பூர்ணமாஷே ஹரி ஓரு நமஹ